اللهم يا من تعين وتدبرني وانهلني من عندك السلامه انا اعوذ بالله من شر ابي سلاسل سياسانا من من وحده الله كلام الله ومن ربك الصلاه عليه انشهد الله اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمد عبد الله وربه صلى الله عليه وسلم محمد و على آله و أصحابه و طلما تسليما كثيرا كثيرا صلى الله عليه وسلم سبحانه وتعالى في محكم التجين بالفرقان المجيد باقود الله من الشيطان الرجين بسم الله الرحمن الرحيم a படி பூர்த்தி அதற்கும் ஒரு வரையறையை கட்டுப்பாட்டை அம்மா வைத்திருக்கிறான் நான் பாகம் வரும் முறையில் குடிக்க வேண்டும் ஆனால் எந்த முறையில் சுத்தமான முறையில் இருக்க வேண்டும் மது கொடுதான் இருக்க பார்த்த வைத்திருக்கின்றான் படங்களை தாராளமாக சாப்பிடலாம் ஆனால் மாமிஷங்களாக இருந்தால் ஹலாலாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் இஸ்லாமியர் ஒருவர் அரசாக இருக்கணும் நம்முடைய உணவுக்கும் ஒரு கட்டை பார்த்து வாழ்வாக ஆடையாத்திருந்தாலும் தலை அதற்கும் ஆண்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு பெண்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு ஆண்கள் பட்டாறைகளை எந்த அளவுக்கு தாழ்த்தி அணிய முடியுமோ அந்த அளவுக்கு அவர்கள் உயர்ந்திருக்க வேண்டும் பெண்களுடைய ஆடை பணிந்திருக்க வேண்டும் ஆண்கள் பட்டாறை அணியக்கூடாது பெண்கள் பக்கத்தை பாதிக்கலாம் ஆபரணங்கள் பாதிக்கலாம் ஆண்கள் வெள்ளி மோதலத்தை மாத்திரத்தான் பாதிக்கலாம் செயின் போடுறாங்க வெள்ளி செயின் அதுவும் சிலர்கள் கையில வெள்ளி சாப்பிடறாங்க அதுவும் ஹராம் பங்கலத்தில் பாதிப்பது ஹராமும் அதே மாதிரி வெள்ளியும் ஹராம்தான் ஆனா ஒரு கோபுரத்திற்கு மாத்திரம் வெள்ளியில் அனுமதி பெறப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி மேலான பெரியார்களை கணவான் கணேஷ் நகவல்களை நம்முடைய உணவுல வரையறை மாதிரி நம்முடைய உடையில வரையறை மாதிரி நம்முடைய உணவுல கட்டுப்பாடு மாதிரி திருமணத்திற்கும் அண்ணாபுக்கும் அனுபவத்தால் ஒரு வரையறையை கட்டுப்பாட்டை வைத்திருக்கின்றான் அவர்களுடைய குழந்தைகள் உலகத்தில் ஆரம்ப காலத்தில் அவர்கள் அனுமதி ஒன்று நகம் என்று சொல்ல வம்சம் இன்னொன்று பால் குடியுடைய முறை இந்த மூன்று முறைப்படி முறையை அல்லாஹு ஏற்படுத்தியிருக்கின்றார் ஒன்று வம்சம் இரண்டாவது திருமண ஒப்பந்தம் மூணாவது பால் குடி ஒப்பந்தம் இந்த மூன்றின் ஏற்றுக்கொள்கின்றது மூலமாக ஏழு பேர்கள் எங்களுக்கு அதுக்காக எல்லாரும் குறிப்படுக முதலாவது உங்களுடைய தாய்மார்கள் உங்களுக்கு ஆறாமாக்கப்பட்டு விட்டது நம்முடைய தாய்மார்கள் அதை அல்லாஹுக்கு தெளிவான விளக்கமான கருத்துக்களை குறிப்பார்கள் வெறும் தாய் மட்டுமல்ல தாயும் சேருவார் பெண்களுக்கு நம்முடைய தந்தை தந்தை அப்படியே வேறொரு சென்று கொண்டு இருக்கும் அந்த முழு தந்தைமார்களும் மகன்மார்களுக்கு மகன்மார்களுக்கு முழு தாய்மார்கள் ஆட்சிமார்கள் அவர்கள் அனைவர்களும் ஆறாம் அனைத்தும் உண்மகாட்டுக்கும் இரண்டாவது உங்களுடைய மகள்மார்களை தாய்மார்கள் உங்களுடைய சகோதர உங்களுடைய பொதுவா அம்மாவுடைய ஐந்தாவது பெரியம்மாவும் இந்த ஆளுநர் உமாம சகோதரிகள் பாப்பாவுடைய சகோதரி உம்மாவுடைய சகோதரி உங்களுடைய சகோதரருடைய மகள்மார்கள் உங்களுடைய கூடாது இதே சட்டம் தான் வரும் திருமணத்திற்கு மாற்றமல்ல இதே சட்டம் இது உதாரணமாவுடைய ஒரு சகோதரைய சகோதரி எதால் இருக்கிறார் சின்ன பிள்ளையை பார்க்கலாமா சின்ன பிள்ளைகள் ஒரு ஆண் சின்ன பெண்மொழியை குறிப்பிடுகின்ற அத்தகைய பார்க்கிறார் ஒரு எட்டு பெண்கள் இருக்கும் போது அந்த பெண்ணை பார்க்கணும் அந்த ஆண் இன்னும் ஒரு பெண்மொழி கூடாது ஆக ஏழு வகையானவர்களை மம்சக்கர அம்மா குறிப்பிட்டான் வகாதாவுக்கும் அடுத்ததுக்கும் உள்ளாக்கி அருகானக்கும் இதுதான் ஆகா முக்கியமான கட்சி உங்களுடைய தாய்மார்கள் உங்களுக்கு தாய்க்கு பிறந்த அந்த குழந்தை இருக்கிற அந்த பெண் அவர் உங்களுடைய பால் குடி சகோதரி அவள் உங்களுக்கு இன்னும் உலமாக்கள் நதியுடையாங்க ஒரு பெண்மணிய மணிப்பணியில் பார்க்குடிச்சீங்கன்னு சொன்ன அந்த பெண்மணியை அனுமதி தருவேன் கொஞ்சம் கோதரி தாத்தா மூடமா அந்தச்சி மூடமா அம்மா மூடமா சாச்சி மூடமா பெரியம்மா மூடமா எப்பையாவது அவர்களுடைய குடும்பத்தவள ஓரдин மூடமாக அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தால் இவர்களுக்கு பெரும் வர ஆதிரும் அப்படி பால் கொடுக்கல தெரிதானத்துக்கு பின்னால இப்போ இவர் சொந்த அந்த வளர்த்த பெண்ணையே சீமற முடி செய்யும் ஏன்னா உறவு மூடே என்ன ஆகல வெறும் வளப்பு குழந்தைகள் என்றே தெரிற உறவு மூரே வராததனால அது பெரிய கஷ்டமா போயிடும் அதக்கதனால பதாவோட அணைப்பட வேண்டிய கஷ்டம் ஆனா பால் எவ்ளோ கலக்கற கொடுக்கும் சாதி மரம் உங்களைத்தான் பால் கொடுக்கணும் குழந்தை பிறந்து இந்த குழந்தை வருகின்றதே ஒரு வாரிதா புயல் என மாறிஞ்சு மாத்திரம் அவர்கள் அடிமையை அவருடைய <laughs> மகள்க்கூடிய முகத்தில் மனைவி மேலான செய்த திருமணத்தின் உங்களுடைய மனைவி மார்க்கூட தாய்மார்கள் உங்களுக்கு ஹராம் அதாவது உங்களிடம் திருமணத்தின் மூலமாக இப்ப தான் உங்களுக்கு நீங்களோட மனைவியோடு எப்ப திருமண ஒப்பந்தம் சேகரிக்கிறோம் மறக்கத்து சட்டம் என்ன குடும்பம் நடுப்பு அந்த மாவி உங்களுக்கு விசாயிக்கும் சொல்லிட்டாரு அல்லது ஒரு வளர்ப்பு மகன் மூத்தா அந்த வளர்ப்பு மகனுடைய மனைவியரை மத்தில திருமணம் குடும்ப துணவர்களை திருமணம் முடிக்க வைப்பதற்காக உண்மையான எனக்கு மகன் மொந்து போடாங்க ஒரே ரெண்டு சகோதரிகளை ஒரே நேரத்தில் திருமணம் முடிக்கே <Sessly> அவரு முடிக்க ஒரு பெண்ணையும் அவருடைய ஏழு மூலமாக நான்கு அல்லா இந்த ஆளுக்களப்பை காட்டி இன்னும் நாட்களை திருமணம் முடித்தது கூடும் இன்னும் நாட்களை திருமணம் முடிப்பது கூடாது அதுல கரைசியா ஒரே ஒரு விஷயம் குடும்பத்திற்குள்ள திருமணம் முடிக்கலாமா நெருங்கிய சொந்தம் உதாரணமா சாத்தியுடைய மகள் அல்லது மாமியுடைய மகள் அப்படின்ற ரெண்டுக்கும் இடம்பாடு இருக்குது உணர்ச்சிகள் அவரோட ஒரு கருத்தை கூறுகின்றார்கள் உடம்புல வரம் ஏற்படும் என்ற தன்னால் பார்க்கிறதுனால கையால சொல்றதுனால உறவினராக <Sessly> இருக்கிறார அதனால மற்றவருமைப்படும் அந்த மூலமாக குடும்பத்திற்குள்ள நோ <önemli> முடிச்சா உன வாழ்க்கையில் சந்தோஷத்தை மகன்படுத்துவான் அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் அதை கொண்டு அல்லா வழக்கத்தை தருவான் நவியாருடைய நவியங்க கொடுக்கல அதை தலிக்கு கொடுத்தாங்க அதுல தலித்த மகன் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்ல ஒரு மூணு போன ஒரே ஒரு கவசத்தை அந்த கவசத்தை மகர வைத்து அதை அழிக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க அல்லா பின்னால் அதை அலிவுடைய பதிலைக்கு எவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்தாங்க திருமகன் அதர் பதர் ரதியல்லாஹு அன்ஹு அதர் சவவிய அவருடைய ஆட்சிக்காலத்துல அதர் பதருக்கு 1 லட்சம் ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. அதர் பதர் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சாங்க. அந்த பெண்மணிக்கு திருமண அன்பளிப்பா 100 அர்மீகளை அனுப்பி வச்சாங்க. ஒவ்வொரு அர்மீகிட்ட 400 400 दिरहम கொடுத்தாச்சு. வெள்ளால் அல்லாஹ் அவருக்கு நிறைய செல்வம் கொடுத்தான். ஆரம்ப கால ஹர்மியான கஷ்டம் நபியுடைய பதுமாவை பார்த்து சீதமாய் மையமோடு திருமணம் முடிச்சாங்க. அதனால்ல நாங்க வெறும் பணத்தை மட்டும் வேண்டியே மாத்திரம் குல கோட்டை மாத்திரம் நோட்டமா வைக்காம தக்வாவா இதுளுடைய தக்வா அல்லாஹ்வை நல்லபடியா நம்பி பேசி திருமண முடிச்சது அது அல்லாஹ்வ கடா கேப்பான் அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை செய்வானாக அக்ரயா அல்லாஹ் நம்முடைய பாவுடி மல்லிகாயா நம்முடைய சகோதரர்களுடைய பாவுடி மல்லிகாயா நம்முடைய உற்றார்கள் உறவினர்கள் ஊாத்தர்கள் அனீஸ் இஸ்லாமிய அன்பர்கள் என்னுடைய பாவுடி மல்லிகாயா யா அல்லாஹ் மூள ஹசரவாட் பெரிய முஹம்மது முஹேந்தர் பாஹ் வித்தேஷ ஆப்கானிஸ்தானில் வாழக்கூடிய அந்த முத்தாகளை பாதுகாப்பதாக அவர்களுக்கும் மேலாலும் கேளாலும் வளராலும் விடுத்தாலும் உதவி செய்வாயாக யார் யாரெல்லாம் மன்னித்தாலோ அந்த கூட்டத்தை நம் மனிதர்களும் பெற்றுக் கொள்வாயாக யார் யாரெல்லாம் அரசியை பற்றி விடுதலை செய்தாயோ அவர்கள் நம் மனிதர்களும் பெற்றுக் கொள்வாயாக நம்பி முகமதுள்ளார்